அவர்களின் இல்லத்திற்கு நான் சென்றேன் நான் அதாவது அனுமதி கூறாமலும் சலாம் கூறாமலும் அவர்களின் வீட்டின் நான் நுழைந்து விட்டேன் அப்பொழுது நபி சொல்லாஹும் வசல்லம் அவர்கள் நீர் திரும்பி செல்வீராக அசலாம் அலைக்கும் நான் உள்ளே வரலாமா என்று கேட்பீராக என நபிசல்லாக வலிகம் வசல்லம் அவர்கள் என்னிடம் கூறினார்கள் அபுதாவோ ஐந்து ஒன்று ஏழு ஆறு திருமிதி இரண்டு ஏழு ஒன்று இது ஹசன் என திருமதியும கூறுகிறார்கள்